ألم تر كيف طعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا السقر بالواد وفرعون ذي الأوتاد الذين تغوا في البلاد داروا في هل فساد فطب عليهم ربك صوت عذاب وقال رسول الله صلى الله عليه وسلم لو ان عبيدي اطعوني لثقيتهم المقرب بالليل واطلعت عليهم الشمطه بالنهار ولا اسمعهم صوت رعاد فقال رسول الله صلى الله عليه وسلم எனது அன்பிக்குரிய தாய்மான்களே சகோதரிகளே முஸ்லிம்கள் பெரிய ஒரு கூட்டம் அல்லவருக்கு மாலை செய்து கொண்டிருக்கிறது உங்கள் வினாடியும் நாங்க பார்க்கிறோம் இப்பொழுது எங்களோட இந்த நேரத்துல இந்த ஊர்ல நாங்க மாலை கொடுதில் இந்த கொஞ்சம் தூரமான ஊர்களுக்கு நீக்க இரவு பன்னிரண்டு மணி ஜப்பான்ல இருக்க அதை கூட சவுதி அரேபியில் இருக்க அதை இப்படி உலகம் கூட திருநாட்டுல மாலை திருநாட்டுல கால திறநாட்டுல நிப்ணை இந்த நேரத்திலிருந்து அறுநூறு கோடி மக்கள்ல அங்காவது நினைக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு முடிவு மாதிரி அந்த அல்லா முடிவிற்கு ஆரம்பித்த உலகத்தை என்னென்னே இருக்கிறார் மனிதர்களை மாறு செய்ததில்லை மாறு செய்வதும் இல்லை பகலாக மாணவர்கள் இரவும் பகலும் எரி விடாது தொடர்ந்து அல்லாஹோ சத்தியம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவனுடைய சித்திரில் புகழில் ஈடுபட்டுக் கொண்டே படைத்திறக்கலாம் நம்முடைய ஒருப்பாடு கூறுகின்றான் the <laughs> president. ியா அறியாமை காலத்து மக்கள் மழையர்கள் மிருகத்தனம் கொண்டவர்கள் மனிதர்களுடைய குணமற்றவர்கள் அந்த அளவுக்கு மோசமானவர்கள் குணத்தை கிடைத்தது என்ற கருத்து போய்விடும் ஷ அயம்ி அலாமி அயுரா தெரியாதவங்க வேற பெரிய பெரிய உலமாக்களுக்கு இல்லாத கிட்டாப்புகள் எல்லாம் அவர்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் அமல் அவர்கிட்ட இல்ல ஈமான படிக்காம குரான படித்ததனால குரானின் படை நடத்த முடியாது நகையர்கள் படித்த திருத்த கூட என்ன ஒருமான பறிங்க ஈமான படிக்க குரானின் படை நடக்கிறது இங்கே நம்மளுக்கிட்ட இல்ல ஈமான் என்ன உங்களுடைய வாப்பாவுக்குறேன் பாப்பாவுடைய வாப்பா புரின் அவருடைய அப்பாவுக்குறேன் அதனால இது இது ஆரம்புறவே என்ன முதலாவது இரண்டு ஐந்து ஆயத்துறாங்க முதலாவதெல்லாம் இறக்கப்படுது மூன்றாவது கட்டமாக முத்தம் முத்த அந்த இரண்டு சூறாவட்ட அந்த சூறா முத்தம் நதியுடைய தோடு என்ன நதியுடைய வேலை என்ன اللَّهِ كَرِيمٌ قَدْ جَاءَ أَمْرُ اللَّهِ سُورَةُ الْمُزَّمِّلِ يَا أَيُّهَا الْمُزَّمِّلُ قُمِ اللَّيْلَ إِلَّا قَلِيلًا نِّصْفَهُ <تصفيق> أَوِ زِدْ عَلَيْهِ وَرَتِّلِ الْقُرْآنَ تَرْتِيلًا தண்ணீர் புகத்துவதற்கு நேரம் எடுக்க போன சொல்லி நதியுடைய காலத்திலே இடங்களுக்கு கருந்து வித்தியாசம் காட்டல்ல பெரியவர் பெரியவர் தாமரே அழைத்தாங்க சித்திக்கிறது முகமது அவருடைய கலைத்திர குடலை கொண்டு போய் கொட்டுவது யாரு முகம்மது நடக்கக்கூடிய காலையில முத்தெடிகளை கொண்டு போய் கொட்டுவது யாரு வீட்டுக்கு முன்னாலே அவர்களுடைய முகம் தோழர்களுக்கும் அநியாயம் தேரது ியலு பதிமூணு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் நபித்தரையும் அந்த சபா வாசிகள் நிராகரித்தார்கள் நபியவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்களை பாதுகாப்பான் அவர்களை அல்லா ஆரம்பத்தில் அழைத்திருக்கின்றார் முஸ்லிம்கள் இஸ்லாமிய குறைப்படி வாழ்ந்த பயங்கரமான காலம் அலைகள் அவர்களுடைய தந்ததியில் உள்ள எழுபதாயிரம் பேர் துருக்கியில் உள்ள ஒரு பகுதிக்கு பேரு அந்த துருக்கிக்கு முஸ்லீம்கள் வரக்கூடாது சொல்லி துருக்கியுடைய கடல் பெரியக்கமாக இருப்படைய சந்ததியில் உள்ள எ அம்புகளை எங்க உள்ள அந்த உலகத்தில் உள்ள அனைத்து பாதுகாப்பு கொடுக்கும் பின்னால ஒரு முஸ்லிமே அல்லாஹு மரங்கள் பேசும் தவா என்ன மத்தில மரம்லத்தை வளர்க மத்தியில் உள்ள அந்த மரம் வளர்க்கப்படுவே இல்லே அந்த மரம் முஸ்லீம்களுக்கு பாதகமான எதிர பாதகமாக காட்டிக் கொடுக்கும் கடைசி காலத்தில் மரங்களைக் கொண்டு உதவி செய்வார் அவர்கள் சொல்லுவான் இதுவும் இந்த ஹஜீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த படைப்பினருக்கு அனுப்ப போகின்றேன் அவர்கள் அனுப்பாமல் வழி இல்லை அவர்கள் வந்த உலகத்தில் பயங்கரமான அங்களே செல்வாங்க உங்கள் நல்லடியார்களை கூட்டி கொண்டு நீங்கள் எங்காவது போயின்றால் அதான் இயிஜ் மாஜிஜுக்குள்ள புரிய பதீதனங்கள் அதரை செய்தாலு ரஹ்மத்துல்லாஹ் ஜபல் அல் ஹமிருக்குள்ள புரிய மலை ஏறி தன்னுடைய நல்லடியார்களை கூட்டி கொண்டு போயின்றுவாங்க இப்போதே அல்லாஹ் இயிஜ் மாஜிஜுக்குள்ள பெற புரிய அதை தாங்கிச் செல்ல முடியல என்ன திட்டத்தை படித்து கொடுத்தான் அடிப்படையில் வழிவரத்தினாங்க அடிப்படையில் உதவி செய்தான் அவர்களுக்கு நீங்க தீனோட வாழ்ந்தீங்க வாழ்ந்தீங்க முழுமையான கட்டளைகளை எடுத்து நடந்தீங்கன்னு சொன்னா அல்லா உங்களை நபிமார்களை பாதுகாத்த மாதிரி பாதுகாப்பான் களை பாதுகாத்த மாதிரி பாதுகாப்பான் வாழ்ந்த சந்தோஷமா வாழ்ந்தோம் எவ்வளவு அச்சமற்று வாழ்ந்தோம் ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷம் எங்க அந்த நிம்மதி எங்க அந்த அமைதி எங்க ஒவ்வொரு நாளும் பிரீதி ஒவ்வொரு நாளும் பயங்கரம் ஒவ்வொரு நாளும் சோதனைகள் முஸ்லிம்களை பார்க்கலாம் பொருளாதாரம் பொருளாதாரம் விட்டாவுடைய தாபமும் வேதனையும் இஸ்லாமிய வாழ்க்கை பெண்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை வந்து ஒரு முறையை ஒத்து தந்தார்கள் அந்த முறைப்படி நாம் அமைச்சிட்டோமா பள்ளியில் தான் இருக்கும் பள்ளியில ஒரு மணி நேரம் எங்களுடைய ஆன்மீக பலத்தை குறைக்கணும் முஸ்லிம்களுடைய வெளியக்கமான பலத்தை குறைக்கிறதுக்கு உலகம் போதை வத்து அறிமுகம் செஞ்சிட்டாங்க அந்த போதைக்கு அடிமையாக வெளிரங்கமான பலன் வெளிரங்கமான சக்தியை இழந்துட்டாங்க மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னார்கள் அந்த துவாவுடைய பலத்தை குறைக்க உலகம் ஒரு காலகட்டம் என்னமோ பெரிய அளவுல விவசாயிகளுக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் எடுத்ததுக்கு எல்லாம் எடுத்ததுக்கு மறுப்பேரையை தவிர முஸ்லிம்களுடைய உள்ளது மக்கள் நினைக்கிறாங்க உங்களால் கவிந்து கொள்ள முடியாவிட்டால் அல்ல அவர் இடம் செய்ய நீங்க தயாராகுங்க எகரிக்கா ஒரு இடம் செய்ய பெரியவசாயம் இருக்கும் தேவை பூர்த்தி ஆகிடும் பாருங்க எல்லாருமே வெளிநாட்டு இல்லாத நாடு பெண் சம்பாதிக்கிறது பெரியவரும் சம்பாதிக்கிறது இளையவரும் சம்பாதிக்கிறது ஆனா தேவை முடிஞ்சிருச்சா எவ்வளவு வந்தாலும் தேவை முடியே சம்பாதிக்கிற முறை மாற்றம் சம்பாதிக்கிற முற வித்தியாசம் பதினெட்டு வயசு பையன் மோசமான பழக்க வழக்கங்கள் உமாவாக நெனைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் நல்லதை சாப்பிட்டா நல்ல வேலைகள் செய்ய தூண்டும் வேலைகளை கேட்டுட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பெண்கள் ஒழுக்கமா கண்ணியமா தெரியாது கூட கூட சில பெண்கள் கூட பார்த்ததில்லை பார்க்க கூடாது மரணித்ததற்கு பின்னால அந்த பெண்களை மரண முடித்தது அவர்கள் நம்முடைய தாய்மார்கள மாதிரி பெண்களுடைய பேச்சை கூட கேட்க கூடாது அந்த பெண்கள் சொல்ல உங்க இணக்கமான முறையில் பதில் சொல்லாதீங்க தோற்றத்தை உங்களுடைய துணிய மலையிட்ட நினைச்சு சொல்லாதீங்க மல தபான பில் قول சயத்மா அல்லதி فِي <تصفيق> قلبه மராது அக்ருன கௌலன் மரூபா அந்த காபுள்ள நோயுள்ள மனிதனுடைய உள்ளக்கற பாவம் செய்யணும் என்ற ஆசை வரும் ஆனால் சரியான முறையில் கண்டிப்பான முறையில் செய்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுறான் சட்டம் இப்பதாரணமா ஆண்கள் தொழுவிக்கிறாரு அமாமும் தொழுகுறாங்க பெண்கள் தொழுதி கொண்டிருக்கிறாங்க ஆ மிஸ்டேக் துவந்தா சுபானல்லா கூட சொல்ல அனுமதி இல்லை அழா கூட சொல்ல அனுமதி இல்லை தன்னுடைய இந்த கையால் இந்த கையில சக்தி தான் காட்டணும் ஏழுக அப்புறம் ஒரு மனசு அவர்கள் அந்த காலத்தில் என்ன சொன்னார்களோ அது நடந்து கொண்டிருக்கிறது மனமை காலத்தை பெண்கள் அழைந்து பிரிந்ததை போட்டு ரோடுகள் வீடுகள் வந்து வீடுகளிலேயே தங்கியிருங்கள் என்ற ஆயத்திற்கு பின்னரது நதியுடைய மனைவி மக்கல்லார் கேட்டாங்க பின்னால நீங்க என்னத்தானுடைய கூட சுண்ணத்தான கூட என்னுடைய வீட்டுடைய வாசப்படியை நான் தாண்ட மாட்டேன் சொன்னதோடு மட்டுமல்ல மரணிக்கிற வரைக்கும் அதான் வீட்டு வார்த்தை தாண்டியதில்லை ஜனாதார தை தவிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் அறிந்து சகிதாக்கப்படுறாரு பெண்மணியை மகனை என்னுடைய ஒன்றே செய்யப்பட்டதாலே ஷஹீதா கிட்ட போச்சதாலே அவരെ பார்க்க நான் வந்து நிக்கிறேன் ஒரு 18 20 வயது வாடி பண் அது சாதாரண நோயில் இல்லை துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்தார் அந்த தாயுடைய மனோநிலை பார் இருக்கணும் அந்த பேர் ஓடி வரக்கூடிய வேளையில ஒரு சஹாபி கேகாங்க இந்த வேளைலமா நீங்க உங்க முகத்தை மூடி கொண்டு வரீங்க அந்த பெண்மணி சொன்னா இன்னி அர்ஜு ஹயா இன்னி அர்ஜு இப்தி لو அர்ஜா என்னுடைய மகனை வேண்டுமொண்டா நான் இழப்பதற்கு தயார் ஆனா என்னுடைய மாதத்தை இழப்பதற்கு தயார் இல்ல என்னுடைய மகனை இழப்பதற்கு நான் தயார் என்னுடைய எப்போ உத்தரவை இழப்பதற்கு தயார் இல்ல அன்று பெண்கள் அல்லாஹுடைய கட்டையில எந்த அளவுக்கு உறுதியாயிருந்தாங்க அதனால் அல்லாஹுக்கு காண முட்டாளா உலகத்தில் உள்ள அனைத்து சாதனங்களை கொண்டுள்ள ஆனா இன்றைக்கு ஆண்கள் தேம் அல்லாஹுடைய கட்டளைகள் இல்ல முழுமையான முறையில் நவீடைய சொன்னத்தில் அந்த ஆண்களுக்கு இல்லாததனால் பெண்கள் அடிப்படையில் எ அகமத் தளவுக்கு தண்ணீரில உருவாங்க இரண்டாயிரம் பேர் உருவாங்க மழை உடைய எந்த மாதிரி கடல் இந்த முக்க நிலையில பேர் சொல்லுவாங்க அப்ப உடனே எவ்வளவு பெருசா இருக்கும் அப்பறம் பெரிய காலியா மசிதிகள் இருந்த மக்கள் அடிப்படையில் வாழல்ல தாபத்தி உடைந்த செய்ய திரைத்தா எந்த அளவுக்கு மூத்த மாதிரி அங்க சில இப்பிஞ்சிருச்சு அப்படி ஒரு நாள் விடுபதை காலத்துல அப்படி ஒரு வீட்டு பக்கமா போற வேலையில ஒரு பெண்மணி ஒரு கிளேற பெண்மணி அதை வாரியத்தில் கூப்பிட்டு மெதுவா தெரிஞ்ச பாஷ கேட்டாங்க அப்ப அந்த பெண்மணிக்கு சரியான தங்கம் கூப்பிட்டு வீட்டிலிருந்து கடங்களை கொடுத்து அவர்களை வைக்கலாம் செஞ்சு அவர்களை உபகரிச்சு சொன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து இருக்காங்க உங்ககிட்ட குரான் இருந்தா கொஞ்சம் குரான சொல்லி இப்பொழுது அந்த வாலிபர்கள் போறாங்க அடுத்த தர வரும் அந்த பெண்மணிக்கு குரான் அந்த கொடுக்குறாங்க அந்த பெண்மணிக்கு சரியான சந்தோஷம் எடுத்து தலையில வச்சு எல்லாம் சொன்னா இல்ல நகைய நீங்க எடுத்துக்கொண்டு போங்க வாலிபர்கள் என்ன நீங்களுடைய விளையாடுறீங்களா இல்ல இல்ல நான் விளையாடல நான் இந்த ஊர்ல வாழ்றேன் கிட்டத்தட்ட எழுது வருஷமா வாழ்றேன் மூலமாக ஒரு முட்டை கண்ணால அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறதா நான் நான் இருந்தேன் அதனால உங்களை தந்தேன் நீங்க தென்மணி சொன்ன நடந்தது ஊருல முழு உலகத்திற்கு கழிச்சு பின்னால அவரை குடிப்பாட்டி எல்லாம் அனுபவித்து பள்ளியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க நான் இந்த து போலத்தை என்னுடைய உண்மையான ஒரு தியூனிஸ் தியூனிசாவை சேர்ந்தவன் அந்த தியூனிசை சேர்ந்தவன் தானான் தியூனிசில நான் பாடக்கூடிய வேலையில தியூனிசிலுள்ள மிகப்பெரிய ஜாமியா மத்தியுடைய ஹபீபாக நான் தெரிந்தேன் முழு பிரான பாடமாக்கியாக நான் தெரிந்தேன் ஆனா ஒரே ஒரு ஆயுத்து கூட நினைவில்லை அதை நான் அறுவடை என்ன சொல்ல அந்த வாரிப்பான் சொன்னேன் இதே மாதிரி மேலான புரியாட்களே நனவாக்கலை தகவல்களை ஒரு தரித்திரம் கொஞ்சம் வெள்ளிக்கிழக்கு போனா தெரியும் ஆயிரக்கணக்கான கருத்திரங்கள் இப்ப நாங்க போயிருந்தோம் நாடு மாதம்ல எங்களை ஸ்ரீலக்கணத்தை சந்திச்சோம் அதே மாதிரி எவ்வளோ ஆட்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க அவங்களே சந்திச்சோம் சில ஆட்களை சந்திச்சோம் அவங்க பூசாம சொல்றாங்க ஹகரர் நாங்க ஜும்மா தோல்வி எட்டு வருஷமாவது ஹகரர் ஜும்மா தோல்வி எட்டு வருஷமாவது ஹகரர் நோன்பு பிடிச்ச காலம் நிலமையை <laughs> கலந்து கொள் இப்படி செஞ்சு கண்டிக்கிறாங்க இந்த முறைப்படி போனா இரண்டு கால நாளைக்குறன் <laughs> கல்வி மாதத்தில் ஒரு வார்த்தை திருப்பதி அழைத்து வைங்க வருஷாவசன் அழைச்சிங்க ஒவ்வொரு நாளும் வீட்டு தாலியை வாசிக்க முக்கியம் நல்ல விஷயங்கள் நம்முடைய பொண்டா என்ன ஜனவரி செப்ரவரி இல ஹோ ஹரான் இன்ஷா அல்லாஹ் ஹரான் சந்தர்ப்பmonte என்ற அல்லாஹ் தந்தர்ப்பை தடிகற இல்ல இந்தக்கு ஒரு உள்ளத்துல ஒரு ஆசை ಬಂದிருக்குது நிறைவேرتின்னு இன்ஷா அல்லாஹ் மச்சான் பரவாயில்லை அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் போக பரவாயில்லை நாம குறிப்பு கேட்கல உங்களால எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் போகலாம் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஹரான சந்தர்ப்பmonte என்று சொன்ன ஹதீஸ்ல வருதே அ நல்ல விஷயங்கள் செய்யணும் என்ற விருப்பம் அடிக்கடி வராது போட்டுடுவாங்க அதனால கிருஷ்ணா இன்னைக்கு வெளியாக்குங்க வெளிக்கிழமை போய் பாருங்க உலக நாட்டுல சிச்சுவேஷன் என்ன அல்லாஹர் உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன வாங்கி கேட்காம பயந்து வருஷம் இருபது வருஷம் இருக்கிறாங்க நேரம் இல்ல மகிழ்வுக்கு நேரமாக நிலைமைகள் இஸ்லாமிய குறைந்த பட்சம் ஏதாவது ஒரு வாரத்தினால் கொஞ்சம் கட்டாயமா கேளு காதல உடன்கொள் கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க எщинаடிடறே எல்லாமே அப்படியே முன்னேற்றம் எங்களோட பிசினஸ் எவ்வளவு டெவலப் ஆயிச்சிருக்குது எங்களோட குடும்பம் எவ்வளவு டெவலப் பத்தி இருக்குது அது மாதிரி என்னோட ஊர் இல்ல வீடுடி அடிடற ஒரு டெவலப்மெண்ட் ஒரு முன்னேற்றம் உண்டு ஒரு மதமலர் சேபத்ததிக். நாங்கள் இந்த காலங்கள நேரங்கள கூட்டி முயற்சி சேருது. சேவமால் தான் எல்லா மாதிரிகளையும் kabul செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில ஆலமீன். அல்லாஹ் முஸல்லாலாஹு அலைஹி வ அலை முஹம்மது வ அலை ஆலி முஹம்மது வ 바ரக்கத் ஸல்லம் அலைஹி. அல்லாஹ்ும்ம யாவலல் அவவலி யாவா ويا ويا المدين أن من الخاسرين மத்தின் வளரம் அந்தான يا யா கையோ யா இதனை பொதுவாயாக நம்முடைய சகல பாவங்களை மன்னிப்பாயாக நம்மால் ஏற்பட்ட சகலத்திற்கு அனைத்து குற்றம் துறைகளை பொறுத்து செல்வாயாக உன்னுடைய புனிதமான தீவிர விளக்கத்தை தருவாயாக தீப அடிப்படையினை வாழ்வதற்கு செய்வாயாக நீர் முறையை நம்முடைய கட்டளை முழுமையாக பின்பற்றி நடப்புடையான விருப்பத்தை படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் படிப்பதற்கு எத்தனையோ சதித்திட்டங்கள் தீர்க்கொண்டிருக்கிறார்கள் தவிடுபடியாக நம்முடைய நண்பர்கள் என்று கூறுகிறார்களில் செயல்படுகிற குழந்தைகள் மனைவிமார்கள் பெண்கள் நம்முடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வாழக்கூடிய பாக்கியவாத அனைத்தையும் அனைவர்களின் ஜென்மத்தை முடியை செய்வாயாக يا كري يا دعاه انوديا كرنيا انجيت كبو سيارا ربنا جنا في دنيا حسنا وفي الاخر دي حسنه وكنا عباد النار عبد القحما كلاما بياني صغيره صلى على النبي محمد الوارثي وصحبه اجمعين رحمه الله ورحمه العالمين الحمد لله رب العالمين بعده انطق الله سبحانه وتعالى في بن جلال الفرقان المجيد قال الله سبحانه وبسم الله الرحمن الرحيم أنك هو ما طاب لكم من النساء مصنى وصلاة وربع وقال الله سبحانه وتعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها ودف منهما رجالا كثيرة ونساء واتقوا الله الذي فساءرون به ولا حام وقال النبي صلى الله عليه وسلم صلاة حق على الله عونهم المجاهد في سبيل الله மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவைப்படும் பொழுது ஒவ்வொரு பக்கத்திலே அவர்களுடைய தேவைக்கு தக்கவாத சாதனங்களை வர்த்தக ஏற்படுத்திக் கொண்டு சொல்கின்றார் சிறிய குழந்தைகளாக இழக்கிறது வரும்பொழுது பார்க்கக்கூடியவர் கேட்கக்கூடியவர் யாரு எவரு என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெரிதாக இருந்தது கண் இருந்தும் பார்க்க முடியாமல் செவி இருந்தும் கேட்க முடியாமல் நாடு இருந்தும் பேச முடியாமல் அந்த குழந்தை இருக்கின்றன காலம் சென்ற செல்ல அல்லாஹுக்கு ஸ்மானாவட்டா எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்கக் கூடாது கேட்க வேண்டும் எதை கேட்கக் தந்தை யாரே தாயாரு சகோதரர் யாரு சகோதரியாரு என்ற இந்த வித்தியாசம் என் அறிவை அல்லாஹ் கொடுத்துகின்றான் அப்படி குழந்தை அழகாக உடனே ஒரு ஆராய்ச்சியம் திறமை வாடகம் இப்படி அந்த அகப்பு ஸ்மானா அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த தேவைகள் வருகின்றன அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சாதனங்களையும் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் பசு எடுக்கும் பொழுது அதுக்கு தாகம் அளிக்கும் பொழுது அதுக்கு மே கலைக்கு வரும் பொழுது வீடு என்று அல்ல அஹப்பு உங்கள் மனுவில் கூடிய தேவைகள் அதிகமா அதிகமாக அதற்குரிய சாதனங்களை மேம்படுத்திக் கொண்டே செல்கின்றான் தாகத்திற்காக அல்லாஹ் வானிலிருந்து நீரை இறக்கச் சென்றான் அது பறக்கத்துள்ள நீராக இருக்கின்றோம் இந்த நீரில் உள்ள அல்லவது வெளிய பறக்கத்துகள் இருக்கின்றன நீரை ஏற்ற மனிதன் தருடைய தாகத்தையே மட்டும் போற்றிக் கொள்வதில்லை மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவை தயாராகுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது மனிதர்கள் அணியக்கூடிய மனிதர்கள் தங்கக்கூடிய கட்டிடங்களை கட்டுவதற்கு மேல் தேவைப்படுகின்றது பாதிக்கக்கூடியக்கூடிய உயிரை நான் விலக்கி வைத்துக் கொண்டேன் மனிதர்களுடைய அதிகமாக அதிகமான அல்லாஹுக்கு சுகாதாகும் ான் மே ம இந்த அடிக்கலந்தை வளர்ந்து வளர்ந்து வாய்ப்பத்தை அடையே அவளுக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றன அந்த துணையை கொடுப்பதற்காக அல்லாஹ் திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் ஒரு பெண் பருவையை அடைய அவளுக்கு ஒரு துணை ஒரு ஆண் பருவ அவர்களுக்கு ஆறுகள் வைத்திருக்கின்றது பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களுமே படைத்து வைத்திருக்கிறது நினைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகாக இருக்குகின்றது இனி அவர்கள் எல்லா நதினார்களும் செய்த ஒரு வேலை இருக்கின்றனர் என்றால் ஆடிவை திறக்கை பிறக்கு அதே போன்று எல்லா நதிமார்களும் அவர்கள் உலகத்திலே வானிலை உயர்த்தப்படுவதை நிக்காக முடிக்கவில்லை மீண்டும் உலகத்திற்கு அவர்கள் வந்தால் அவர்கள் திரும்ப நிக்காக முடிப்பார்கள் அவ்வளவு பெரிய ஒரு வணக்கமாக ஐபாதத்தாக இருக்க வேண்டும் இது நிக்காக முடியாமல் வழிமுறையாகும்கை ஏற்பட்டும் என்னை சேர்ந்தவரே அல்லாஹ் என்ற நாயகம் அலுவலம் சொல்லிருக்கின்றான் காரணமாக உலகத்தில் அல்லா இருக்குமே ிருத்திற்கு ஏற்படுத்து நாம் பார்க்கலாம் சில பெற்றோர்கள் தனது மகன் வசதி வாய்ப்பு இல்லையே தனது மகனுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே என்று காலத்தை கடத்திக் கொண்டே செல்கின்றார்கள் எதிர்பார்த்து அல்லது சென்றான் உங்களிடம் இருக்கக்கூடிய யூகல் அல்லது அடிமைகளாக ஆண்கள் பெண்களாக இருந்தால் அவற்றை சக்தி பெற்றுவிட்டார்கள் என்றால் திருமண முழுக்க முளைத்து வையுங்கள் திருமணத்தில் காரணமாக அல்ல அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்துவிடும் உங்களில் இருக்கக்கூடிய அனாதைகள் உங்களுடைய அடிமைகள் ஆண்கள் பெண்கள் அவர்கள் பக்கீர்களாக ஏழைகளாக வறுமை கோட்டையை வாழக்கூடியவர்களாக இருந்தால் திருவிழா கூறுவீர்கள் அவர்களுடைய திருமணத்தின் காரணமாக அல்லா சொல்ல போய் கொடுத்தான் மேலாண் சகோதரே திருமணத்தின் தான் திருமணத்தின் காரணமாக எல்லா நதிமர்களும் திருமணத்தை தேர்ந்தெடுவதற்கு காரணமே பெரிய பல நூற்றுக்கணக்கான மனிதர்களுடைய சுந்தம் உறவும் இந்த திருமணத்தின் காரணமாக ஏற்படுகின்றன மனைவி மட்டும் சுந்தமல்ல கணவன் மட்டும் சுந்தமல்ல மனைவியுடைய உறவினர்கள் சகோதரர்கள் கணவளுடைய உறவினர்கள் சகோதரர்கள் பல பதினேழு திருமணம் அவர்கள் மட்டும்தான் கண்ணிப்பெண்ணாக இருந்தார்கள் முடித்த காரணமே இந்த பெண்களை திருமணம் முடிப்பதன் காரணமா அந்தந்த பேக்கில் உங்களுடைய உங்களுடைய உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானது அது எனக்கு விருப்பமான ஒரு பொருள் சமையல் திருமீதில் ஒரு நிவாரித்து வருகின்றது மனத்திலே நாயசம் செல்லலாம் விருப்பி வைத்துகின்றார்கள் யாராவது மனம் தந்தால் அதை தட்ட கூடாது என்று கூறக்கூடாது சமய திருமீதி என்ற கிட்டாவிலே ஊசி என்று நினைத்துகின்றேன் தலைக்கு வைக்கக்கூடிய தலகனை மூன்றாவது மனம் இதை நாயசம் செல்லலாம் இந்த மூன்றையும் மறுக்க யாராவது தந்தால் எடுத்துக் கொள்ளும்படி கூறியிருக்கின்றார் ஆக அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இரண்டாவது அல் மனத்து நல்ல பத்திரிகரமான ஒரு பெண்மணி உங்கள் உலகத்தில் எனக்கு ரொம்ப விருப்பம் மூன்றாவது தொழுகையுடைய தொழுகையுடைய கண் எனக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொல்லலாம் சொன்னார் இந்த மூன்றுகள் கூறுவதற்கு காரணம் திருமணத்தின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே உறவுக்கு மத்தியிலே ஒரு விசாரம் ஏற்படுகின்றது நமது சொந்தக்காரர்கள் உறவினர்கள் கூடிக்கொண்டே சேர்க்கின்றார்கள் மனம் பூசுவதன் காரணமாக மலர் சும்குட்டிகளை கேளாமல் நிறுத்தம் எங்கே மனம் அதிகமாக நல்லா வீழ்ச்சி கொண்டிருக்கின்றதோ அங்கு அல்லாமூரில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் மலக்குமார்கொடியும் கிடைக்கின்றது காரணமாக இந்த முழம்பும் தனக்கு விருப்பம் என்ன நாயகம் செல்லே செல்லும் சொன்னார் மேலான கணவான்களே சங்கைக்குரிய பெரியார்களே சகல்களே குஷ்மான அவருடைய திருத்தையின் காரணமாக நாயகம் செல்லவாஹே சொல்லும் அவர்களுக்கு விருப்பமான அவர்கள் நேசித்த ஒரு வணக்கம் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை செய்த எங்க நாங்கள் நாம் வீட்டில் இருக்கின்றோம் கணியமான மேலான பெரிய அவர்களை அல்லாஹாக்கு சுனகுத்தாலா இந்த நிச்சாவுடைய அமலையை வணக்கத்தை மிக நல்ல சிறப்பானதாக ஆணுக்கு ஒரு பாதுகாப்பாக பிண்டுக்கு ஒரு பாதுகாப்பாக பாவங்களில் விட்டும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு கேடவையாக ஒரு பெரிய நீங்கள் திருமணம் செய்யும்போது அதை மக்களுக்கு நன்றாக அறிவித்து விடுங்கள் திருமணம் செய்வதற்கு முன்னால் எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய விதத்தில் அந்த திருமணத்தை நாம் அறிவித்து விட வேண்டும் ஏன் திருமணம் முடித்து கணவளும் மனைவியும் சொல்லும்போது யாரும் சந்தோஷித்துவிடக் கூடாது இவர் இவருடன் செலுகின்றார் அவர் அவருடன் செலுத்தினார் என்று சந்தோஷப்பட்டு விடக்கூடாது திருமணத்திற்கு முன்னால் திருமணத்தை நன்றாக பெரிய ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு உங்கள் ஆதயங்கள் அந்த திருமணங்கள் உங்களுடைய பல்லுவாசல்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இவ்வளவு சோதனையான பிரச்சனையான இவ்வளவு அவர்கள் விரும்பிய பள்ளியிலே நடப்பதை பார்க்கும்போது மிக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கின்றன மேலான பனவான்களே சங்கர்களுடைய பெரியார்களே சகோல்களே அல்லாஹாபுனாக காரணமாக இந்த நிகா இது பள்ளியிலே நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் சொன்னியாகவே நான்கு அம்சங்களுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றால் உலகப்படா ஒரு ஜமாலிஹா ஒரு அவளுடைய பொருளுக்காக வேண்டி இரண்டு அவனுடைய மூன்று அவருடைய குளம் கோப்பிரத்திற்காக வேண்டி நான்காவது அவருடைய பற்றிக்காக வேண்டி நீ பெரும்படுத்திக் கொள் என்று நாயகம் சாஹீசனம் சொன்னார் நான்கு அம்சங்களுக்காகவே திருமணம் முடிக்கப்படும் அழகுக்காக வேண்டி பொருளுக்காக வேண்டி குளத்திற்காக வேண்டி வீனுக்காக வேண்டி ஆனால் தீனுடைய பெண்களை நீ பெரும்படுத்திக் கொள் என்று நாயகம் சல்லாஹணீசனம் சொன்னார் ஆனால் மேலான பெரியார்களே இன்று நாம் பார்க்கலாம் அதிஷமான பார்க்கும் பொழுது முதலிலே மக்கள் பார்ப்பது செல்வம் இரண்டாவது பார்ப்பது இருக்கின்றதா இதைத்தான் மக்கள் முதலிடம் இதற்குத்தான் முதலிடம் கொடுத்திருக்கின்றார் பணம் இருக்கின்றதா வசூலி வாய்ப்பு இருக்கின்றதா செல்வங்க இருக்கின்றார்களா நல்ல அழகாக இருக்கின்றார்களா தீன் இருந்தாலும் அதிகமான மக்கள் இதழ்த்துத்தான் முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து திருமணங்களை நடத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நாக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அதிர்ஷமான பலாக் நடந்து கொண்டே இருக்கின்றது நடப்பதற்கு காரணமே மக்கள் முழு திருமணத்திற்கு முன்னால் மையமாக இருப்பது வைத்துக் கொண்டார்கள் இருக்க முடிந்தவுடனே இவள் மீது இருக்கக்கூடிய அன்பு அவனுக்கு சென்று பாசம் குறைந்து விடுகின்றது அல்லது ஓரிரு குழந்தைகளை பெற்றுவிட்டால் மனைவியுடைய அழகு குறைந்தவரும் அதன் காரணமாக அந்த மனைவி அவன் விட்டுவிடுகின்றான் நாயக்கன் சொல்லம் சொன்னார்கள் நீங்கள் முடியுங்கள் செல்வத்திற்காக தங்கியிருக்கால் நாம் சென்று கொண்டே இருப்போம் யாரிடமும் கை கொடுக்க மாட்டோம் செல்வம் என்பது செல்வோம் என்றால் வார்த்தையில் குடும்பங்களிலே பிரச்சனை அதே என்று ஏற்பட்டுக் கொண்டே இருக்கார்கள் ார்கள்ருக்காகவேி மட்டும் நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள் அந்த பொருள் அவர்களை அழிவிலே கொடுத்து போட்டுவிடும் என்று சொன்னார்ந்து விட்டால் இன்று வழியிலே பெண்கள் சென்று விடுவார்கள் பணத்திற்காக வேணி மட்டும் செல்வத்திற்காகவே மட்டும் நீங்கள் பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் அந்த செல்வமும் அந்த பணமும் அவளை கொண்டு அதாவது அழிவிலே போட்டுவிடும் திருமணம் இருக்கீர்கள் அளவிற்கு அவருடைய சொன்னார்கள் பற்றி சொல்வதோ இஸ்லாமிய அவளே என்று நாயகம் முதன்முறாக நாம் வைக்க வேண்டும் அவர்கள் எதற்கு முதலீடு திருமணம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையை இரண்டாவது சிலே எது குறைவாக இருக்கின்றதோ அதை தான் சிறந்த இன்று அந்த அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு மழையை காட்டிம் முடிப்பதால் ஒரு வேலை அதை செய்து முடிப்பது என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஏதேதோ விஷயங்களை கொண்டு வந்து இந்த திருமணத்துக்குள்ளே குமித்தி பல செலவுகளை கொண்டு வந்து குமுத்தி விட்டார்கள் நிகாசத்துக்கு முன்னாலே வைபவங்கள் நிகாசத்துக்கு முன்னால் எத்தனையோ சாப்பாடுகள் என்று அண்ணவர்களுடைய தலை ஒரு கோம் இல்லை நீன்முறியல் செய்வதற்கான கோபம் வந்துவிடுகின்றது ஏழை மக்கள் என்ன செய்து சென்றார்கள் அவர்களும் நினைத்து சென்றார்கள் நடந்தால் தான் அது திருமணம் இவ்வளவு சகன்களை வைத்து இந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து திருமணம் வைப்பது இன்னியங்களை செய்வது செய்தால் தான் திருமணம் என்று மற்றவர்கள் செல்வந்தர்கள் விழுந்து வட்டி லஞ்சம் கொண்டார்கள் மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் இவ்வளவு பிரிவுகளாக எடுக்க வேண்டும் என்பதற்காகவே பல வழிகளில் அந்த திருமணத்தை மற்றவர்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும் மேலான தரவான்களே சங்கல் குரே பெரியார்களே அவர்களே ஆஹ் திருமணங்கள் மிக சிறந்தது வழக்கத்து வாய்ந்தது சில உடலில் குறைந்த திருமணம் என்று நாயகம் செல் அல்லா அமேஸ்வரன் சொன்னார்கள் அதோடு யாராவது ஒரு பருவ வயது அடைந்து விட்டால் தகுந்த பெண் கிடைத்துவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்க ஆணுக்கு தகுந்த ஜோதி பெண் கிடைத்து விடுகின்றது தகுந்த ஒரு ஆண் கிடைத்து விட்டது என்றால் உடனடியாக திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் அதை தாமதிக்கூடாது சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் சில பெற்றோர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி அவர் திருமணம் முடித்து விட்டால் என்னை கவனிக்க மாட்டார் எனக்கு சொத்துரை பங்கு தர மாட்டார் என்னோடு நேசைக்க மாட்டாது என்று திருமணத்தை தாமதித்துக் செல்கின்றார்கள் ஆனோடைய